ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு அறிவிக்கின்ற உறவுகளை திண்டித்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் அல்லாஹுவின் அடிமைகளாக சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் ஒரு முஸ்லிம் தன் மற்றொரு முஸ்லிம் சகோதரனை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுத்திருப்பது கூடாது என்று நபி சொல்லும் அலிஹுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஐந்து முஸ்லிம் இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது